அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று உங்களுக்கு ஜேம்ஸ் விக்ஸ் எனும் ஓவியரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஐரோப்பிய நாடான இங்கிலாந்து கிறிஸ்டல் நகரை சிறந்த ஓவியன் ஜேம்ஸ் பிக்ஸ் சிறந்த புகைப்பட கலைஞனாகவும் இருந்தான் அவன் மறைந்த ஓவியங்களுக்கு மகத்தான வரவேற்பு இருந்தது புகழின் உச்சியை தொட்டுவிட எண்ணி இரவு பகலாக உழைத்து வந்தான் ஒரு நாள் நகர வீதியில் நடந்து கொண்டிருந்தான் கவனம் வீதியில் நடப்பவர் மீதும் அந்திவானில் ஜொலித்த சூரியன் மீதும் பதிந்திருந்தது இரட்டை எண்ணத்தால் கவனம் பிசகியது வாகன நெரிசலுக்குள் நடந்தவன் மீது வேகமாக வந்த கார் மோதியது சாலையில் விழுந்தான் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் விபத்தால் பார்வை பறிபோனது தொடித்தவன் இனிமேல் இயற்கையை ரசித்து ஓவியங்களை எப்படி தீட்டுவது என எண்ணியபடி அழுத புலம்பினான் தான் அழுவது புலம்புவதால் பயனில்லை என்பதை உணர்ந்தான் யோசித்தான் நடக்க முடியாமல் அனுபவித்தான் தடுமாறே அவதிப்பட்டான் உலகம் முழுவதும் பார்வையற்றோள் இதே தானே துன்பம் அனுபவிப்பது என்ற ஏற்பட்டது அதை போக்க கிடைக்குமா என்று சிந்திக்கா தொடங்கினான் அதுவே ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்த தோண்டியது சிறு ஊன்றுகோல் உதவியுடன் நடந்தவனுக்கு கடும் தடுமாற்றம் ஏற்பட்டது இதற்கான வர்ணங்களை ஆராய்ந்து யோசித்தான் கையில் பிடிக்கும் ஊன்று கோல் எதிரில் வருவோருக்கு பழிச்சு என தெரியும்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வர்ணம் பூசிய ஊன்றுகோல் கண்டு வாகன ஓட்டிகள் ஒதுங்கினர் அந்த ஊன்றுகோலை பற்றி நெல்சாலான சாலையை கடக்க பலரும் உதவினர் அது பயன்படுத்ததாக மாறியது பார்வையற்றவர்கள் மீது பெற்ற பிரத்யேகமாக அடையாளம் காட்டியதால் அந்த ஊன்றுகோல் பிரபலமானது பார்வையிழந்தவர்களுக்கு மூன்றாம் காலாக உதவி வருகிறது ஓவியம் மறைந்தவருக்கு சாதிக்க முயன்றவன் அது கைகூடவில்லை மனம் துவலாமல் பார்வையற்றோருக்கு உதவும் ஊன்றுகோலை கண்டுபிடித்தான் ஐரோப்பிய நாடான பிரான்சை சேர்ந்த கெய்லி டி ஹெர்ப்மோண்ட் வெள்ளி நிற ஊன்றுகோலை கருவியை உருவாக்கியிருக்கிறது இளம் புக்களை நீங்களும் இவ்வாறு முயற்சி செய்து புதிய பயன்பாட்டு கருவிகளை உருவாக்க வேண்டும் நன்றி